ஹதீஸ் முன்னூற்றி இருபத்தி மூன்று உம்மு சலமா அவர்கள் கூறியதாவது நான் நபி சொல்லும் அலைகு அவர்களுடன் ஒரு போர்வையை படுத்துக் கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு மாதவிடா ஏற்பட்டு விட்டது காலத்தில் அணியின் துணியை எடுப்பதற்காக நபி சொல்லும் அலைகுல்லம் அவர்களுக்கு தெரியாதவாறு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டேன் உனக்கு மாதவிடா ஏற்பட்டு விட்டதா என்று நபி சொல்லும் அலைகுல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஆம் என்று சொன்னேன் ஆயினும் அவர்கள் என்னைத் தம் அருகில் அடைத்தார்கள் நான் அவர்களோடு போர்வைக்குள் படுத்துக் கொண்டேன்